ஹபீஸ் தொள்ளாயிரத்தி பதினொன்று இபுனு உமர் அலி அல்ல அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் தன் சகோதரரை அவரது இடத்திலிருந்து கிளப்பிவிட்டு அவ்விடத்தில் உட்காருவதை நபி சல்லாஹூ அலிஹல்லாம் அவர்கள் தடுத்துள்ளனர் ஜும்மா விழா என்று நாஃபியுவிடம் தாம் கேட்டபோது ஜும்மாவிலும் ஜும்மா அல்லாத மற்ற சமயங்களிலும் தான் என்று நாஃபி விடை அளித்ததாக இபுனு ஜுரை குறிப்பிடுகின்றார்